सच्चिदानंद रूपाय, तापत्रय विनाशाय, श्री सच्चिदनंदय विश्वत्पत्तिपत्रीय नाम वेश्यासीत, विदेह नगरे पुरा तस्यामे में शिक्षित किंचिबोध नृपनंदन अवधूत ब्राह्मण दत्तायुरवान वर् எது மகாராஜா கிட்ட மற்றொரு திருஷ்டாந்தத்தை சொல்றார் பிங்களானு ஒரு விலைமகள் பெண்ணிடமிருந்து நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன் முக்கியமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன்கிறார் ஹே நிருபந்தன ஓ அரசனே மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற அரசனே புறா ஒரு சமயம் விதேக நகரே அப்படிங்கிற நகரத்துல பிங்கலா நாம வேஷியா ஆசித் பிங்களா என்கின்ற பெயரை உடைய வேஷியா ஒரு விலைமகள் ஆசீத் இருந்தாள் தஸ்யாமே சிக்ஷிதம் கிஞ்சித் அவளிடமிருந்து என்னால் கற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் சிறிது இருக்கிறது கிஞ்சித்து நிபோத அதனை நீ அறிந்து கொள்வாயாக நான் சொல்லுகிறேன் கேள் அதை அறிந்து கொள்வாயாக ஒரு விதேக நகரத்தில் இருக்கிற ஒரு விலை மகள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் கத்துகின்றேங்கிற அது என்னது சாஸ்வைண்யே கதா காந்தம் சங்கேத உபனேஷ்யூதாலே பகிர்வாரி விபிரதி மகளான அவள் மாறக்கூடிய தன்மையுடைய அவள் ஏகதா ஒருநாள் காந்தம் தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச நாயகனை சங்கேதா சங்கேதான்னு சொன்னால் இந்த இடத்துல பெட்ரூம் படுக்கை படுக்கை உபநேஷிய கூட்டின்னு போறதுக்காக வேண்டி உத்தமம் ரூபம் பிப்ரதி ரொம்ப நல்ல ஒரு அலங்காரத்தை பண்ணி கொண்டுலே பகி துவாரி அபூத் சாயங்கால வேளையில வெளியில வாசப்படியில நின்று கொண்டிருந்தாள் ஒரு விலைமகள் என்ன பண்ணுவாளோ அது க வேண்டியதை அவள் செய்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிறார் மார்க்கோ வீக் புருஷான் புருஷ ரிஷப தான் சுல்கதான் வித்தவ கா நேர்த்த ஹே புருஷஸ்ரேஷ்டன்னு சொல்லிஷரிஷபு சொல்லி எது மகாராஜா சொல்றார் அவதூத தத்தாத்ரே குரு அர்த்த காமுகா சா அர்த்தம் அதாவது பொருள் ஆசை உள்ள மார்க்கே ஆக்சதா வழியில வந்து கொண்டிருக்கிற புருஷான் வீக்ய ஆண் மக்களை எல்லாம் உடையவர்கள் தனக்கு வேணுங்கிற பொருளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களை தான் காந்தான் தனக்கு பொருள் கொடுக்கிறவங்கள்தான் அவர்களோட தான் போகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தாள் அப்படிங்கிறார் தான் காந்தான் மேனே யார் பொருளை கொடுக்கிறார்களோ அவர்களையே அவர்களுக்கு போகன் தர வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள் இதோட நான் நிறுத்திக்கிறேன் இதை தொடர்ந்து உள்ள ஸ்லோகங்களை பிறகு பார்க்கலாம் பிங்களா நாமவேஷ்யா சீத் விதேக நகரே புரா தஸ்யாமே சிக்ஷிதம் கிஞ்சித் நிபோத நூ ே கேத்த உபன்காலை விதிமுத்தோ வீக் புருஷாண் புருஷ ரிஷப தான் வித்தவாத் காலோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனுமார்ந்த நல் வாழ்த்துகள்